நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் கொடுமுடி தந்த கோகிலம் கே பி சுந்தராம்பாளின் குரல் சுதந்திர போராட்ட காலம் தொட்டு மேடைகளிலே கான ஒலித்தது தேச தலைவர்களும் தியாகிகளும் மட்டுமன்றி தமிழ் மொழிக்கு அப்பாற்பட்ட பொது கூட அவரது அற்புத குரலுக்கு ரசிகர்களாய் ஆகியிருந்தனர் தேச பக்தியில் திளைத்த குடும்ப பின்னணியில் உருவாகி இறை பக்தியில் முருகப்பெருமானின் திருவடிகளிலே தனது உள்ளத்தை மலர்களாக தினம்தோறும் படையில் செய்து வந்தார் அவர் ஔவையார் படத்தில் ஏற்றிருந்த கதாபாத்திரத்துக்கேற்பவே அவ்வையாகவே அறியப்பட்டு பெருமைக்குரிய வகையில் தனது இசை பயணத்தை நடத்தி வந்த பெருந்தகையாக விளங்கினார் திருவிளையாடல் திரைப்படத்தில் கந்த கடவுளை சமாதானப்படுத்த தூதுவராகவும் ஆனார் பூம்புகாரில் கவுந்தியடிகளாக மகாகவி காளிதாசில் காளியம்மனாக காரைக்கால் அம்மையாராக கந்தன் கருணையிலும் துணைவனிலும் உயிர்மேல் ஆசையிலும் இவரை திரை அரங்குகளில் ரச ரச ரச ரச கைகூப்பி வணங்கி பட வடிவத்தில் பார்த்தனர் தனது நிலபுலன்கள் உள்ளிட்ட பெரும்பகுதி சொத்துக்களை பழனி தண்டாயுதவாணி கோயிலுக்கு உயிலாகவே எழுதி காணிக்கையாக கொடுத்த கனிந்த பக்தி கனி கே பி சுந்தராம்பாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அவர் அமரத்துவம் எய்துவதற்கும் நான்கு மாதங்களுக்கு முன்பு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நான் சந்தித்து அவரிடத்திலே ஆசிகள் பெற்ற அந்த நினைவுகள் இப்போதும் என் நெஞ்சில் நிலைத்திருக்கின்றன கே பி எந்த பாடலை கேட்டாலும் கேட்போர் உள்ளங்களிலே நம்பிக்கையும் நன்னெறியும் ஆறுதலும் தேறுதலும் ஆற்றலும் தாயின் அரவணைப்பும் ஒரு சேர நீரோட்டமாக பாய்வதை உணர்பவர்களாகவே விளங்குவர் ஆடு மாடுகள் வைத்து இடையனாக இருந்த கிராமத்து எளியவனை இளவரசிக்கு மணவாளன் ஆக்குவதற்காக தந்தரமாக சிலர் கூட்டிச் செல்கின்றார்கள் அவர்களோடு அவனும் அப்பிராணியாக செல்கிறான் இதை அறிந்து கோயிலுக்கு வெளியில் வந்து அந்த வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளத்தியை இறைவி காளி தேவி ஒரு மூதாட்டியின் வடிவத்தில் நின்று பாடுவதான பாடற் காட்சி சென்று மகனே சென்று அறிவை வென்று மகனே வென்றுவா என பாசமேகமாய் வாழ்க்கி வழி அனுப்புகிறது இந்த பாடல் ஒலிக்கின்ற பொழுது இந்த கே பி சுந்தராம்பாளின் உருவம் அப்படியே தத்ரூபமாய் கண்களின் முன்னால் நிற்கும் கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய சென்றுபாமகனே எனும் இந்த பாடலை திரை இசை திலகத்தின் இசையில் மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து இதோ நேயர்களே அமுதத்தில் ஊறிய கற்கண்டின் சுவையாய் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் kelbuwa ma janne chenbuwa adive denbuwa magane chenbuwa chenbuwa ma janne kelbuwa adive denbuwa magane den magane sanduwa adive benduwa magane san அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் எவுது நினைக்கின்றது அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் எவுந்த நினைக்கின்றது அரண்மமி பாசல் திறக்கின்றது அரண்மமி பாசல் திறக்கின்றது அங்கே செந்தவா ஆடி வை ரெண்டு மகனே சென்ருவா எந்த தபாயனும் உனக்கு நடுக்கவில்லை சென்றுவா மகனே சென்றுவா அறிவை மகனே சென்றுவா சென்றுவா மகனே சென்றுவா அறிவை மகனே சென்றுவா